அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் பரிமேலழகருடைய உரை படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் பிறர் பொருளை வவ்வினால் தமக்கு வரும் பயனை விரும்பி அது வவ்வுவதற்கு பழியின் கண்ணே படும் செயல்களை செய்யார் நடுவு அண்மை நாணுபவர் நடுவு நிலைமை அண்மையை அஞ்சுபவர் நடுவுன்னா என்ன ஒருவன் பொருட்கு பிறன் உரியன் அல்லன் என்னும் நடுவு சுருக்கமாக சொன்னால் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் அப்புறம் சில உரைகளையும் சொல்கிறேன் நடுவண்மைன்னா நடுவு நிலைமை இல்லாமல் பார்த்து பயப்படுறவர் நடுவண்மை நாணுபவர் நடுவன்மைக்கு நாணுபவர் அதாவது அண்மைன்னு சொன்னால் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் நடுவு அண்மைன்னு நடுவு நிலைமை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் நாணுபவர்னா வெக்கப்படுறவர்னு அர்த்தம் வெக்கப்படுறவர் பயப்படுறவர் பரிமலைழகர் அஞ்சுபவர்னே சொல்கிறார் ஆக நடுவு நிலைமை இல்லாமல் போகிறத குறித்து வெக்கப்படுற பயப்படுறவர் என்ன பண்ணுவார்னா பழிப்படுவ செய்யார் பெரியோர்களெல்லாம் பழிக்கும்படி எந்த செயல்களையும் செய்ய மாட்டார்கள் அது மாத்திரமில்லை படுபயன் வெஹ்ஹி வெஹின்னா இந்த இடத்துல விரும்புறதுங்கிற அர்த்தம்தான் அதாவது வெக்காமைன்னு சொன்னால் பிறர் பொருளை வெக்காமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு படுபயன் அப்படிங்கிறதுக்கு செல்வத்தால் வரும் பயன் செல்வத்தால் வரக்கூடிய பயனை அறிந்து தவறான செயல்களை பழிபடுவ செய்யார் யாரு நடுவு இல்லாத தன்மையை கண்டு அஞ்சக்கூடியவர் அப்படி இருப்பார் பயப்படுறவர்னு அர்த்தம் ஆக நடுவு நிலைமை மாறினால் வரக்கூடிய இழிவுக்கு நாணக்கூடிய நல்லறிஞர்கள் அழிந்து போகிற சிறு நன்மை கருதி அழியாத பெரும்பழியை விளைக்கிற பிறர் பொருளை விரும்புகின்ற தீய செயல்களை செய்ய மாட்டார்கள் இந்த இடத்துல நடுவுன்னு சொன்னால் சமூகத்தில் எல்லாரும் முக்கியமானவர்கள் எல்லோரும் அவரவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் அவரவர்களுக்கு உரியது அவர்களாக விரும்பி இன்னொரு கொடுத்து கொடுக்கலாமே தவிர நாம் அதை நினைக்கிறதே குற்றம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு தான் இங்கே சொல்கிறார் அதுதான் நடுவு நடுவு நிலைமை அதாவது எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது நான் தான் பெரியவன் அவன்தான் பெரியவன் யாரையும் நினைக்காம எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் உழைத்து உண்கிறார்கள் அவர்களுடைய பொருளை கஷ்டப்பட்டு அவங்க அதிகமா உழைச்சு சம்பாதிச்ச பொருளை நாம அபகரிக்கிறது குற்றம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே அதுக்கு பேர் தான் நடுவு அப்படின்னு பேர் நன்மையினால பெருமிதமும் நடுவு நிலை மாறினால் வரக்கூடிய இழிவுக்கு நாணமும் நல்லவர்களுக்கு வரும் நல்லதெஞ்சா ஒரு பெருமிதம் வரும் நியாயமான ஒரு பெருமிதம் அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவேம்பர் மாணிக்க இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி யாருக்கு பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் பெருமிதம் ஆக நடுவு மாறினால் வரக்கூடிய இழிவுக்கு நல்ல நாணம் வரும் வெக்கம் வரும் நல்லவர்களுக்கு ஆகையினால என்ன பண்ணுவார்கள் பலர் முன்னே நம்ம வெக்கப்பட வேண்டி வரும் நாண வேண்டி வரும் இந்த காலத்தில் அதெல்லாம் போயாச்சு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் எதுக்குமே யாரும் வெக்கப்படுறதில்லை சமூகமே ஏற்றுக்கொண்டு விட்டது ஏன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி அதெல்லாம் தவறு இல்லைன்னு சொல்லி தாங்களும் அதை பின்பற்றுவதனால அப்படி ஆகிவிட்டார்கள் ஆனால் இது வந்து வருங்கால சமுதாயத்துக்கு பெரிய கெடுதலை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய தலைமுறையினருக்கெல்லாம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரியவர்களே பயராசப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டார்களே ஆனால் வருங்கால தலைமுறை இதைவிட மோசமாக போயிடும் அவர்களுக்கு எது சரி தவறுன்னே புரியாமல் போயிடும் பலருடைய வருங்கால தலைமுறையினுடைய துன்பமான வாழ்க்கைக்கும் காரணமாகிற பெரிய ஒரு குற்றம் பாபம் நமக்கு வந்து சேரும் கவனமாக இருக்கணும் இந்த பண்பாடு கலாச்சாரம் சிவிலைசேஷன் அதனுடைய உயர்த்திய காட்டணுமே தவிர மிருகத்தனமான வாழ்க்கையை நாம் சமூகத்தினே புகுத்திவிடக்கூடாது மற்றவங்க முன்னால் நம்ம நாண வேண்டி வருமே அப்படின்னு முன்கூட்டியே நினச்சா மற்றவர்களுடைய பொருளை விரும்புவதால் வரக்கூடிய சிறு இன்பம் அவனுடைய மனசுக்கு இல்லையாக போய்விடும் அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து இதனுடைய கருத்துக்களை நாளை சிந்திப்போம் நடுவன்மை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்